அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு களவென்னும் காரவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார் கண் இல் கள்ளாமைங்கிற அதிகாரத்தை மனநலத்திற்காக படித்துக் கொண்டிருக்கிறோம் லோப புத்தி நமக்கு இருக்கக்கூடாது அதாவது பொருட்பற்றிலிருந்து உள்ளம் விடுபட வேண்டும் ஆகவே அந்த உள்ளத்துக்கு இந்த உண்மையை அறிவுறுத்த வேண்டும் அறிவு சொன்னபடி மனம் கேட்டால்தான் மனம் நலமுடையதாகும் அறிவும் திருக்குறளை போன்ற சிறந்த நூல்களை கற்று அதனால் பெறப்பட்ட அறிவாக இருக்க வேண்டும் துறவியானவர் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு மெஞ்ஞான நூல்களை கற்க வேண்டும் துறவினுடைய நோக்கமே மெஞ்ஞான நூல்களை கற்பதற்காக நேரத்தை முழுமையாக கொடுப்பதற்காகத்தான் உலகியல் செயல்கள் இந்த சடங்கு இயல்கள் இவைகளையெல்லாம் நாம் செய்து கொண்டிருந்தால் தத்துவ ஞானத்தை நன்கு ஆராய்ச்சி செய்ய முடியாது எனவேதான் இல்லறத்திலே இருந்து கடமைகளையெல்லாம் நன்கு செய்து மனமுதிர்ச்சி அடைந்து பக்குவப்பட்டு அருளுடைமை முதலான தப ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் அது துறவை மேற்கொண்டு மெய்யுணர்வதற்காக அவ இதுதான் ஆர்டர் இதுதான் ஒழுங்குபாடு வழிமுறையாக நெறியாக வைத்திருக்கிறார் திருவள்ளுவர் இந்த அஞ்சு ஆறு ஏழு பாடல்கள் மூணுமே களவும் துறவும் இருளும் ஒளியும் போல ஒன்று கொண்டு முரண்பட்டதாக இருப்பதனால ரெண்டும் சேராது அப்படிங்குற கருத்தைத்தான் சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர் என்று பரிமேலழகர் உரைகளிலே குறிப்பிட்டிருக்கிறார் அளவென்னும் ஆற்றல் புரிந்தார் கண் களவென்னும் காரிவாண்மை இல் அளவென்னும் ஆற்றல் புரிந்தார் பதவுரைவே படித்து பொருள் தெரிந்துப்போம் அளவென்னும் அப்படின்னா அளவுனா பிரமாண சாஸ்திரங்கள் மெய்ப்பொருளை உணர்த்தும் தத்துவ நூல் ஆராய்ச்சியை அப்படின்னு அர்த்தம் அளவென்னும் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு பொருள் இதுதான் அளவு என்னும் மெய்ப்பொருளை உணர்த்தும் தத்துவ நூல் ஆராய்ச்சியை வேதாந்த பிரமாண சாஸ்திர விசாரம் என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்லுவது ஆற்றல் ஆற்றல்னா ஆழ்ந்து விரும்பி மேற்கொள்ளும் ஆற்றல் குருவின் துணையோடு தான் படிக்கணும் மெஞ்ஞான நூல்களை எல்லாம் கற்று ஈண்டு அப்படின்னு சொல்லுவார் கற்று ஈண்டு மெய்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா சொல்லி மெய்யுணர்தல் அதிகாரத்தில் சொல்லுவார் ஆசிரியரிடம் சென்று பொறுமையாக கற்க வேண்டும் தத் திக்ஞானார்த்தம் ச குருமேவாபிக்ஷேத் நன்றாக தத்துவ நூல்களை அணிந்த பெரியவரிடம் சென்று படிக்க வேண்டும் அதனால தான் துறவரை இல்ல துறவு அதிகாரத்தில் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுவிடர்க்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே பற்றை விட்டவரோடு சேர்ந்து வாழ்ந்தாதான் நமக்கும் பற்றுவிட முடியும் ஆக பற்றற்றார் பற்றினை பற்றுவிடற்காக பற்ற வேண்டும் என்பது கருத்து அது மாதிரி சாஸ்திரங்களையும் நாம படிக்கக்கூடாது அதை ஏற்கனவே கற்றிருக்கிற பெரியவர்களிடம் சென்று முறையாக நெறிமுறைப்படி கற்க வேண்டும் எளிமையாக கற்றுவிடலாம் அவர்களிடத்தில் சென்றார் நாம படிச்சா சரியா புரியாது தத்துவங்கள் எல்லாம் ஆகவே அளவென்னும் ஆற்றல் மெய்ப்பொருளை உணர்த்தும் தத்துவ நூல் ஆராய்ச்சியை தகுந்த குருநாதர் துணை கொண்டு ஆற்றல் ஆழ்ந்து விரும்பி மேற்கொள்ளும் ஆற்றல் ரொம்ப ஆசையோடு படிக்கிறது அதுக்கு நமக்கு சக்தி இருக்கே ஆக சக்தியும் வேணும் ஆசையும் வேணும் ஆசை இல்லாம சக்தியை பயன்படுத்த முடியாது புரிந்தார் அப்படி ஆற்றல் உடையவரிடத்தில் களவென்னும் பிறர் பொருளை தனதாக்கிக் கொள்ளும் கார் மருள் பகுத்தறிவின்மை அர்த்தம் அறிவாண்மை கார் அறிவாண்மை மருள் அறிவுடையவராய் இருக்கும் தன்மை இல் இல்லை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார் கண் களவென்னும் கார் அறிவாண்மை இல் சாஸ்திரங்களை விஞ்ஞான சாஸ்திரங்களை முறையாக படிக்கிற சக்தி உள்ளவர்களுக்கு மற்றவங்களுடைய பொருளை தன்னுடையதாக்கிக் கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கவே இருக்காது ஆகவே யாருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறதோ அவர்களுக்கு சாஸ்திரத்தை நன்றாக முறையா படிச்சு உண்மையை தெரிஞ்சு பிறவி பெருங்கடலை நீந்தவோ பிறப்பெண்ணும் பேதமையை நீக்கவோ காமம் வெகுளி மயக்கத்தை அகற்றவோ முடியாது என்பதுதான் இதனுடைய உள்ளார்ந்த பொருள் அக பொழிப்புரை பார்த்தோமானா மெய்ப்பொருளை உணர்த்தும் தத்துவ நூல் ஆராய்ச்சியை தகுந்த ஆசிரியரின் துணை கொண்டு ஆழ்ந்து கற்றறிய விரும்பி மேற்கொள்ளும் சக்தியை ஆற்றலை உடையவரிடத்தில் பிறர் பொருளை தன்னுடையதாக்கிக் கொள்ளக்கூடிய மருளாகிய மோகமாகிய அவிவேகமாகிய பகுத்தறிவின்மையான அறிவுடையவராக அ மருள் அறிவுடையவராய் அப்படின்னா இருட்டு போன்ற அஜான அவிவேகத்தோடு இருக்கக்கூடிய தன்மை கருக்கும் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை